அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகத் அன்பானவர்களே இமாமனா முஹைதீன் இப்னு அரபி ரஹிமுக்குல்லா அவர்களுடைய வாழ்க்கை சரிதத்தை குறித்து பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் அந்த காலத்தில் ஸ்பெயின் முஸ்லீம்களின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது அதை ஆந்தலூஸ் என்று அழைப்பார்கள் ஆந்தலுஸின் அழகு திருநகரான முர்சியாவில் வளல் ஹாத்தீம் தாயின் வழிவந்த சைஹு அலி அரபி என்பவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு நீண்ட நாட்களாக மகப்பேறு இல்லாதிருந்தது மகப்பேறு வேண்டி அவர் நோற்ற நோன்புகளும் செய்த வணக்கங்களும் கொஞ்சம் நஞ்சமல்ல ஐம்பது வயதாகியும் அவருக்கு மகப்பேறு இல்லை ஒரு நாள் அவர் துன்பமே உருவாக தம் இல்லத்தில் வீட்டிருக்கும் பொழுது அங்கு வந்த ஒரு மஜ் மஜ்தூப் அவரை நோக்கி சைஹு அலி ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் நீர் பக்தாது மாநகரம் சென்று அங்கு ஆன்மீக செங்கோல் செலுத்தி வரும் அப்துல் காதர் மொஹீனிடம் உமது அம அவலம் எடுத்துரைப்பின் அவர் ஆவண செய்வார் இறையொருளால் உமக்கு மகப்பேர் உண்டாகும் என்று கூறினார் அவர் கூறிய வண்ணமே நீண்ட தொலைவு பயணத்தை மேற்கொண்டு பகதாது மாநகரம் வந்து சேர்ந்த சைஹு அலி முஹ்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமிகுல்லா அவர்களின் திரு வந்து அலாக்குறையாக தம் அவலத்தை எடுத்துரைத்தார் தம் வாழ்வு பயணத்தின் இறுதி எல்லையில் நெருங்கி கொண்டிருந்த அப்பிரத்தகைய அவர்கள் தன் முன் வந்து மடிந்து வீட்டிருந்த சைஹு அலியை ஒரு முறைக்கு இருமுறை ஏற இறங்க பார்த்துவிட்டு உம் விதிப்பலகையில் மகப்பேறு எழுதப்படவில்லையே என்று கூறினார் இந்த செய்து சைகு அலியின் உள்ளத்தில் இடிவிழுந்தது போல் இருந்தது எனினும் மனந்தளராது ஆண்டகை அவர்களை நோக்கி சைகு அவர்களே என் விதியில் மகப்பேறு எழுதப்படவில்லையாயின் நான் இவ்வளவு தொலைவு பயணம் செய்து தங்களின் திருச்சமூகம் வந்திருக்க மாட்டேனே என்னவோ என் விதியின் மகப்பேறு இருக்கப் போய்தான் நான் தாங்களின் திரு சமூகம் வந்துள்ளேன் என்று வினயமாக கூறினார் அவரின் அறிவார்ந்த இப்பதில் ஆண்டகை அவர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தது அவர்கள் அவரை கனிவோடு நோக்கி செய்கலி கவலைப்படாதீர்கள் என்னுடைய விதியில் எனக்கு ஒரு குழந்தை என் முதுகந்தண்டியில் இன்னும் பாக்கியுள்ளது அதனை நாம் உமக்கு தருகிறோம் நீர் என் பின்னே வந்து என் முதுகோடு உன் வைத்து உரசி என்று கூறினார் அவ்விதமே அவரும் செய்தார் இதன் பின் ஆண்டகை அவர்கள் அவரை தன் முன் அழைத்து அமர செய்து சைகலி உமக்கு சுப சோபனம் உண்டாவதாக உமக்கு ஒரு அறிவார்ந்த ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது அவருக்கு முகம்மது முஹைதீன் என்று பெயரிடுவார பெயரிடுவீராக அவர்தம் காலத்தில் குதுபாக குதுபு சமானாக விளங்குவார் அவருடைய புகழ் மனம் அகில என்று அருள்வாய் மலர்ந்தார் ஆண்டகையை அவர்கள் முன்னறிவிப்பு செய்த வண்ணம் சைஹு அலியின் மைந்தராக முர்சியாவில் ஹிஜிரிய ஐநூற்றி ஆண்டு ரமலான்புறை இருபத்தி ஏழு அன்று கிபி ஆயிரத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் நாள் திங்கள் இரவு மொஹைதீன் அரபு முகைதீன் இப்னு அரபி ரஹிமக்குல்லா அவர்கள் பிறந்தார் அப்பொழுது முகைதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹிமுக்குல்லா அவர்கள் ஐந்து மாதங்களே ஆகியிருந்தன இச்சமயத்தில் முர்சியாவை முகமது இப்னு சயீத் இப்னு மர்தானிஸ் என்ற ஆட்சி செய்து வந்தார் அவரின் அமைச்சராகவே இப்னு அரபி ரஹ்மக்குல்லா அவர்களின் தந்தை பணியாற்றி வந்தார் என்று அல் காரி அல் பகுதாதி கூற கூறுகிறார் எது எவ்வாறு இருந்த போதிலும் அவர்களின் தந்தை வழி உயரிய சமூகத் தைதியை பெற்றதாகவும் மார்க்க பேணுதல் மிக்கதாகவும் விளங்கியது அவர்களின் தந்தையின் உடற்பிறந்தார் அபு முகமது அப்துல்லா இபுன் முகமது இபுன் அல் அரபி உயரிய ஆன்மீக உச்சத்தை எய்தி நின்றவர் கதவை தாளிட்டு கொண்டு தம் மறையில் இருக்கும் திடீரென இபுன் அரபி அஹிமக்குல்லா அவர்களை நோக்கி வைகரை வந்துவிட்டது என்று கூறுவார் சிறிய தந்தையே தாங்களோ அறைக்குள் கதவை தாளிட்டுக் எவ்வாறு அது தங்களுக்கு தெரிய வந்தது என்று இபுன் அரபி அஹமக்குல்லா அவர்கள் வினவுவார் மகனே இறைவன் அரசின் கீழே தெண்டலை வைகரையில் வீச செய்கிறான் அது சோனத்தில் வீசி பின்னர் உலகத்தில் வீசுகிறது அது வீசுவதோ ஒவ்வொரு இறை தெரியும் என்று கூறுவார் அவர்களின் தாய் வழியும் மாண்புடையதாக விளங்கியது அவர்களின் தாயின் உடன் பிறந்தார் இருவரும் சிறந்த ஆன்மீக மேதைகளாக விளங்கினார் அவர்களில் ஒருவரின் பெயர் அபு முஸ்லீம் அல் சுல்வானி ஆவார் நீண்ட நேரம் நின்று தொழுவதால் தம் கால்கள் வலியெடுத்து தம்மை தொழுகி விரைவில் முடிக்குமாறு செய்யும் தம் கால்களை அடிப்பதற்காக அவர் களிகளை பகலில் செதுக்கி வைத்துக் இரவில் தம் காளைகள் இடக்கு பண்ணின் அவற்றை அக்களிகள் ஒடியும் வரை அடிப்பார் என்னுடைய வாகன மிருகத்தை விட உங்களை உங்களையே நான் அதிகம் அடிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டே அடிப்பார் மேலும் அவர் நபி தோழர்கள் நபி பெருமானார் சொல்லல்லாக வரையோசலம் அவர்களை தங்களுக்கே முழுக்க முழுக்க உரியவர்களாக்கிக் கொள்ள விரும்புகின்றார்களா என்ன இறைவின் மீது ஆணையாக கூறுகிறேன் தங்களுக்கு பின்னால் வந்தவர்களும் நபி பெருமாறு சொல்லல்லாக வரையோசலம் அவர்களுடைய நட்புக்கும் தோழமைக்கும் முதியவர்களாக தங்களை ஆக்கிக் கொண்டார்கள் என்பதை உணரும் பணம் நான் நபி பெருமானார் சல்லாஹு அலி வஸ்லம் அவர்களையும் மிக மிக நெருங்கி செல்வேன் என்று அவர் கூறுவார் அவரின் இளவல் யஹியா இபின் யுகான் என்பவர் முதலில் தெலம்சன் நகரின் அரசராக இருந்தார் ஒருநாள் அவர் அபு அப்துல்லா அல் துனிசி என்னும் இறைநேச செல்வரை சந்தித்த அவர் அவரை நோக்கி நான் இப்பொழுது அணிந்திருக்கும் இந்த விலையுயர்ந்த ஆடைகளோடு தொழுதல் கூடுமா என்று வினவினார் அதற்கு அந்த இரதேச செல்வர் சிரித்து கொண்டு நான் உம்முடைய பலவீனமான அறிவையும் உம்மை பற்றி நீர் அறியாத தன்மையையும் உம்முடைய ஆன்மீக சூன்யத்தையும் எண்ணி பார்க்கும் எனக்கு சிரிப்பிதான் வருகிறது செத்தப்பிரியாணியை மோந்து மோந்து பார்த்துவிட்டு பின்னர் அழுக்கோடு கூடிய அதன் மாமிசத்தை கடித்து தின்றுவிட்டு சிறுநீர் பெய்யும் பொழுது மட்டும் அந்த சிறுநீர் தன் உடலில் படக்கூடாது என்ற கருதி தன் ஒரு காலை கொள்ளும் நாய் போன்று தான் நீர் என் கண்களில் தென்படுகின்றீர் மார்க்கச் சட்ட திட்டங்களுக்கு மாறான அத்தனையும் செய்து ஏழைகளின் சாவ சுமைகளை தலையில் சுமந்து கொண்டிருக்கும் நீர் உம்முடைய உடைகளை பற்றி என்னிடம் வினவுகிறீர் என்று பதிலிருத்தார்கள் அது கேட்ட அரசர் நீர் மல்கும் கண்களுடன் தம்முடைய வாகனத்தில் இருந்து இறங்கி தம் அரச பரவியை அந்த இறைநேச செல்வரின் தாளில் அமர்ந்து ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வைத்து நடந்தார் இத்தகு நல்லார்கள் பிறந்த குடும்பத்திலே தோன்றிய இப்னு அரபி ரஹிமக்குல்லா அவர்கள் தம் எட்டு வயது வரை முர்சியாவிலேயே வாழ்ந்தனர் அப்பொழுது முர்சியா மீது அல் படையெடுத்து இப்னு மர்தாஸின் ஆட்சியை வீழ்த்தி அதனை கைப்பற்றினர் எனவே அவரின் குடும்பத்தினர் முர்சியாவை விட்டு நீங்கி செவில்லியில் குடியேறினார்கள் செவில்லியின் அரசரானார் அபு யாக்கூப் யூசுப் இப்னு அரபி ரஹமக்குல்லா அவர்களின் தந்தையான அலி மீது ஒரு தனியே அன்பு செலுத்தி அவருக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி ஒன்றை வழங்கினார் முதலில் தம் தந்தையிடமே திரிக்குறானை ஓதிய இபுனு அரபி ரஹமக்குல்லா அவர்கள் பின்னர் மாலிக் மதுகபின் அடிப்படையில் சட்டத்திட்டங்களையும் தன் தந்தையினரிடமே பயின்றார் செவில்லி வந்தவின் திருகுரான் விரிவுரையும் அல்காஃபியையும் அபூபக்கர் இபுனு கலாஃபியிடமும் முல்லிஃப் அபுல் ஹசன் மாலிக் மதுகபியின் விரிவான சட்டத்திட்டங்களை அபுல் காசிம் சர்ராத்திடமும் பயின்றனர் பின்பு கிதாபுத் தைசீரியை அபுபக்கர் முகமதிடம் பயின்ற அவர்கள் சர்க்கூன் அபு முகமது அப்துல் ஹக் அல் அஷ்தி ஆகிய ஆசிரியர்கள் நடத்திய கல்விக் கூடங்களுக்கு சென்று அறிவமுன் அறிவமுது அறிந்தனர் அவர்கள் இபுன் அரபி அஹமதுல்லா அவர்களுக்கு தாம் போதித்த கல்வியை பிறருக்கு போதிக்கவும் அனுமதி இதழ் வழங்கி கௌரவித்தார்கள் இபுன் அரபி அஹமத்துல்லா அவர்கள் அறிவு கூர்மையும் அபார நினைவாற்றலும் மாசு மறுவற்ற மாணிக்க செவிலியில் வாழ்ந்து வந்த முதியோர்களையும் அவர்களை மதித்து மரியாதை செய்யுமாறு செய்தது அவர்கள் இளைஞர் இபுனு அரபி ரஹமக்குல்லா அவர்களுக்கு ஹதீது விளக்கங்களுக்கு பகருமாறு கூறி அவர்கள் கூறும் விளக்கங்களை தாழ்மையுடன் செவில் தாட்டி விரைவில் அவர்களின் பேரும் புகழும் நாடங்கும் பரவுவே பலர் அவர்களை தம் செயலாளராக ஆக்கிக்கொள்ள விளைந்தனர் அவர்களும் ஒரு சிற்றரசரின் கீழ் வீரைக்கமர்ந்து சிலகாலம் செயலாற்றினர் அவ்வாழ்க்கை அவர்களுக்கு ஒத்துவராதால் அவர்கள் அப்பதவியை துறந்தனர் அவர்களின் மாண்பினை பற்றி கேள்வி கேள்விப்பட்ட செல்வாக்கு மிகுந்த பெரியாரான முகம்மது இபனு அப்தூன் தன் அருமை மகள் மரியமை அவர்களுக்கு மனமுடித்து தர முன்வந்தார் அவர்களும் அதற்கு இசைந்து மரியமையின் தலைவர்கரம் பற்றி இல்லற வாழ்க்கையில் இனிதே புகுந்தார் மரியம் இபுனு அரபீர் அஹிமுத்துல்லா அவர்களின் இயல்புக்கு ஏற்ற மனைவியாக இருந்தார் அவரை பற்றி யுபுனு அரபிர் அஹிமுத்துல்லா அவர்கள் தாம் எழுதிய ஃபுதுக்காத்துல் மக்கியாவில் பின்வருமாறு கூறுகிறார்கள் ஆன்மீக ஞானியாகிய என்னுடைய மனைவி மரியம் ஒரு என்னை அணுகி நான் உறங்கும் பொழுது உயிரோடு பார்த்திராத ஒருவரை கண்டேன் அவர் என்னை நோக்கி ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வைக்க விரும்புகிறாயா என்று வின வினவினார் அதற்கு நான் ஆம் ஆனால் அதனை எவ்வாறு எய்தப்பெறுவது என்பதை நான் அறியேன் என்று பதிலிருத்தேன் அதற்கு அவர் அதனை நம்பிக்கை உறுதி பொறுமை தீர்மானம் உண்மை என்ற ஐந்து பண்புகளால் எய்தப்பெறலாம் என்று கூறி மறைந்து சென்றார் நான் ஆம் இதுதான் ஆன்மீக மேதைகளின் வழிமுறை என்று கூறினேன் பின்பு நான் அவரை நோக்கி அத்தகைய ஆன்மீக அனுபவத்தை நான் பெறவில்லையே என்று கூறினேன் என் மனைவி தாம் இத்தகைய அனுபவம் பெற்ற ஒருவரை கூறி அவரின் நிலை பற்றி என்னிடம் எடுத்துரைத்தார் அவர் கூறியதிலிருந்து அம்மனிதர் வலுவாய்ந்த பண்புடையவராக எனக்கு தெரியவில்லை இளமையிலிருந்து இப்னு அரபி ரஹமத்துல்லா அவர்கள் ஆன்மீக இயல்பு வாய்க்கியவராக இருந்து ஆன்மீகவாதிகளுடன் உறவாடுவதில் மகிழ்ச்சி கொள்பவர்களாக இருந்த போதிலும் ஹிஜ்ரி ஐநூற்றி ஐம்பதாம் ஆண்டிலே அதாவது அவர்களுக்கு இருபது வயதாக இருக்கும் பொழுது அவர்கள் ஆன்மீக துறையில் ஈடுபடலானார் அதன் காரணமாக அவர்களுக்கு பல ஆன்மீக அனுபவங்கள் ஏற்பட்டன அப்பொழுது அவர்களுக்கும் இபுன் ரிஸ்துக்கும் இடையே கார்டோவாவில் வைத்து சந்திப்பும் நிகழ்ந்தது மாபெரும் தத்துவ ஞானியும் கிரேக் அறிஞரும் அரிஸ்டாட்டிலின் நூல்கல்களுக்கு அருமையான விளக்கம் எழுதியவரும் அவரே மனித மிகவும் சம்பூர்ணமான அதிமேதை என்றும் அறிவு மார்க்கத்தை நிறைவியர் என்றும் இறைவனால் மனித இனத்தின் அறிவு உச்சத்தை எய்த படைக்கப்பட்டவர் என்றும் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தவரும் ஆவார் இபுனு ரிஸ்த் அவரை சந்தித்த இளம் இபுனு அரபி ரஹமத்துல்லா அவர்கள் சென்ற காட்சியை இதோ அவர்களை வர்ணிக்கிறார்கள் ஒரு நாள் நான் கார்டோவாவில் அபுல் இப்னு ரஸ்தூவின் இல்லம் சென்றேன் அவர் எனக்கு இறைவன் அளித்த ஆன்மீக அறிவிப்புகளையும் காட்சிகளையும் பற்றி கேள்வியிற்று என்னைக் காண விளைந்துள்ளார் என்னுடைய தந்தையோ அவரின் நெருங்கிய நண்பர் தம் வேணாவை அவர் என் தந்தையிடம் கூற என் தந்தையார் ஒரு அலுவலின் நிமித்தம் என்னை அவரிடம் அனுப்பி வைப்பது போன்று இச்சந்திப்புக்கு ஏற்பாடு செய்துள்ளார் இது எனக்கு பின்னரே தெரிய வந்தது அப்பொழுது எனக்கு தாடி மீசை கூட ஒழுங்காக முளைக்கவில்லை நான் அவரின் இல்லம் நுழைந்ததும் அவர் என்னை வரவேற்று என் தன் மீது அன்பை சொரியும் வண்ணம் என்னை ஆற தெழுவி அமர செய்தார் அப்பொழுது அவர் என்னை நோக்கி ஆம் என்று கூறினார் இது நான் அவரை விளங்கி கொண்டேன் என்று அவர் கருதி மகிழ்ச்சி பூப்பது போல் இருந்தது அவரின் மகிழ்ச்சிக்கான காரணம் என்னவென்பதை விளங்கி கொண்ட நான் இல்லை என்றேன் அப்பொழுது அவருடைய முகபாவமே மாறிவிட்டது அது அவர் என்னை பற்றிய கருத்தில் சிறிது ஐயம் கொண்டதே அறிவிப்பது போல் இருந்தது பின்னர் அவர் என்னை நோக்கி தெய்வீக அறிவிப்புகள் மூலமாகவும் ஆன்மீக காட்சிகள் வாயிலாகவும் நீர் என்ன முடிவுகளை கண்டுபிடித்துள்ளீர் என்று வினவினார் ஆம் இல்லை என்று கூறிய நாம் இந்த ஆம் என்பதற்கு இல்லை என்பதற்கு இடையில் ஆண்மாக்கள் உடலிலிருந்து பிரிந்து பறக்கின்றன கழுத்துக்கள் உடலிலிருந்து பிரிகின்றன என்று பதிலளித்தேன் இதன் பின்னர் அவர் தாம் என்னை பற்றி கொண்டுள்ள கருத்தினையும் தன் தந்தையார் என் பெற்றி கருத்தையும் ஒப்புக்கொள்வதற்காக என் தந்தையாரிடம் என்னை பற்றி விசாரி விசாரித்து வந்ததாகவும் அறியலானேன் இபினருஸ்த் ஆராய்ச்சியிலும் தத்துவ விசாரணையிலும் நிபுணர் என்பதில் ஐயமில்லை அவர் என்னை பற்றி ஒருவரிடம் குறிப்பிடும் பொழுது ஒன்றுமே அறியாத நிலையில் ஆன்மீக தனிமையில் ஈடுபட்டு அதிலிருந்து அனுபவங்களை அள்ளிக்கொண்டு வந்த ஒருவரின் காலத்தில் வாழ்ந்து அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் ஆய்ந்து கண்ட முடிவுகளையே அவர் அனுபவித்து அறிந்துள்ளார் இத்தகைய ஆன்மீக அனுபவங்களைப் பெற்று இறைவனுடைய கதவுகளை திறந்த ஒருவர் வாழ்ந்த காலத்தில் என்னையும் வாழச் செய்த இறைவனுக்கே எல்லா புகழும் அவரை கண்களால் காணும் பேற்றினை எனக்கு வழங்கிய இறைவனுக்கே எல்லா புகழும் என்று கூறியதாக பின்னர் அறியலானேன் மற்றொரு அவரை நான் சந்திக்க விரும்பினேன் அவர் தன்னுணர்வற்ற நிலையில் இருந்த அவரை சந்திக்கும் வாய்ப்பினை இறைவன் எனக்கு அளித்தான் அப்பொழுது எனக்கும் அவருக்கும் இடையில் ஒளியாலான திரை குறுக்கிட்டது அத்திரையினுடைய நான் அவரை பார்த்தேன் ஆனால் அவரோ நான் அங்கு வந்ததை அறியவும் இல்லை என்னை பார்க்கவும் இல்லை அவர் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கி மூழ்கியிருந்தார் அப்போது நான் அவரின் தியானம் நான் எங்கு சென்றுள்ளேனோ அங்கு அவரை அழைத்து செல்லாது என்று எனக்குள்ளே கூறிக்கொண்டேன் அதன் பின்பு நான் அவரை சந்திக்கும் வாய்ப்பை பெறவே இல்லை மேலும் அவர்கள் கூறுகிறார்கள் நான் இளமையில் சந்தித்த ஆன்மீக ஞானி அபு யாக்கு சைஹு அல்வமி ஆவார் அவர் மாபெரும் இறைநேச செல்வர் அபூமத்தியம் ரஹிமக்குல்லா அவர்களின் தோழராக இருந்தார் அவரை பற்றி அபுமத்தியம் ரஹிமக்குல்லா அவர்கள் குறிப்பிடும் பொழுது அவர் கப்பலுக்கு நங்கூரம் போன்றவர் என்று புகழ்ந்து கூறியிருந்தார்கள் பெஸ்ஸியின் ஆளுநர் பதவி அவருக்கு வழங்கப்பட்ட பொழுது அவர் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் ஏழைகளை கண்டால் அவருடைய முகம் மகிழ்ச்சியால் மலரும் ஓர் ஏழையை அவர் தம் மடிமீது தூக்கி வைத்திருப்பதை நான் கண்ணால் கண்டுள்ளேன் தம்மை பின்பற்றியவர்களுக்கு அவர் பணியாளன் போன்று ஊழியம் செய்து வந்தார் ஒருநாள் நான் அவரை கனவில் கண்டேன் அப்பொழுது அவரின் நெஞ்சி பிளந்தது போன்றிருந்தது அதிலிருந்து கதிரவையின் ஒளி போன்ற வெளி வெளிவந்து கொண்டிருந்தது அவர் என்னை தன்னருகே அழைத்தார் நான் கையில் சிறு வெள்ளை பாத்திரங்களுடன் அவரை அணுகினேன் அவற்றில் அவற்றில் அவர் விளிம்பி பாலை நிரப்பினார் அவர் அவற்றை நிரப்ப நிரப்ப நான் அப்பாலை அருந்தினேன் அவரிடமிருந்து நான் அடைந்த இந்த ஆன்மீக பேரர்கள் அற்புதமானதாகும் பின்னர் நான் அவரை முதன் அவர் தொழுது கொண்டிருக்கும் அவர் முன் செல்லாது நாற்பது ஆண்டுகள் காத்திருப்பது நன்று என்ற ஒரு ஹதீதை கூறி அதற்கான விளக்கத்தை கேட்டார் நான் சரியான விளக்கம் கூறினேன் அது அவர் மகிழ்ந்தார் அவரின் முன் நான் அமர்ந்திருக்கும் பொழுது என் உடலெல்லாம் நடுங்கும் இதை கவனித்த அவர் என் திடுக்கத்தை நீக்க என்னுடன் அன்போடு உரையாடுவார் அது என்னுடைய திடுக்கத்தை குறைப்பதற்கு பதிலாக அதிகப்படுத்திவிடும் அவர் என் மீது அதிக அன்பு வைத்திருந்தார் அவர் வெளிக்காட்டிக் கொள்வதில்லை என்னை பிறர் மத்தியில் வைத்து குறை கூறுவார் இதன் காரணமாக மற்றவர்கள் என்னுடைய ஆன்மீக அபிவிருத்தியை பற்றி சிறிதாக கருதலானார் எனினும் நான் தான் ஏனையவர்களை விட கல்வியில் சிறந்து விளங்கினேன் இதனை பிற்காலத்தில் அவரே ஒப்புக்கொண்டார் ஒருநாள் என்னையும் மற்றொரு மாணவனையும் தம்முடன் செவ்வக்கு மூன்று மைல் தொலைவில் உள்ள மலைக்கு வருமாறு கூறினார் இவ்விதமே நாங்கள் சென்றோம் அங்கிருந்து திரும்பி வரும்பொழுது அவர் ஒரு குதிரை மீதமர்ந்த வண்ணமே அபுமத்தியான் ரஹ்மக்குல்லா அவர்களின் நற்பண்புகளையும் அவர்கள் ஆற்றி அற்புதங்களையும் விரிவாக எடுத்துரைத்து கொண்டு வந்தார் நான் அவற்றை கவனமாக கேட்டுக்கொண்டு வந்தேன் திரு திடீரென அவர்தம் தம் குதிரையை வேகமாக செலுத்தினார் நானும் அவர் கூறுவதை கேட்டு கொண்டே அவர் பின்னே ஓடினேன் ஓரிடத்தில் அவர் குதிரையை நிறுத்தி திரும்பிப்பார் என்று கூறினார் திரும்பி பார்த்தேன் வந்த வழியோ முட்புதர்கள் இருந்தது அப்பொழுது அவர் உன் கால்களையும் முடைகளையும் பார் என்று கூறினார் பார்த்தேன் அவற்றில் அணுவத்தையும் முள் ஒட்டி கொண்டிருக்கவில்லை அவர் என்னை நோக்கி நாம் அபுமத்தியம் ரஹமக்குல்லா அவர்களை பற்றி பேசிக்கொண்டு வந்தவோம் அல்லவா அதனால் ஏற்பட்ட பாக்கியம் இது நீயும் மான்மீக வழியில் அடியெடுத்து வைத்து நடந்தால் நிச்சயமாக சாயிச்சிய பதவியை எய்தப்பெறுவா என்று கூறினார் மற்றொருனால் நான் மாலை தொழுகையும் தொழுதபின் அவருடன் அமர்ந்திருந்தேன் அவர் அபுமத்தியம் ரஹமக்குல்லா அவர்களின் மாண்பினை பற்றி எடுத்துரைத்து கொண்டிருந்தார் அப்பொழுது வெளியே நான் ஆற்ற வேண்டிய நான்கு அலுவல் இருந்ததினால் எழுந்து போக விரும்பினேன் என் நிலையை உணர்ந்து கொண்ட அவர் என் அமைதி இன்மைக்கான காரணத்தை வினைவினார் நான் கூறினேன் அவர் நீ இப்பொழுது சென்றால் அந்த நான்கு அலுவலர்கள் ஒன்றேனும் நடக்காது இங்கு அமைதியாக அமர்ந்து நான் கூறுவதை கேட்டுக்கொண்டிரு உன் அலுவலர்கள் நான்கும் நன்கு நிறைவேற நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று கூறினார் அவ்விதமே நான் செய்தேன் பொழுதடைவதற்கு சற்று முன்பு அவர் என்னை நோக்கி நீ இப்பொழுது உன் இல்லம் செல்லலாம் என் மகிழ்வு தொழுவதற்கு முன்னாலேயே அவை நிறைவேறியிருப்பதை காண்பாய் என்று கூறினார் உண்மையிலேயே அவ்விதமே நிகழ்ந்திருந்தது எனக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நான் அவரை நினைத்து கொள்வேன் உடனே அவர் என் முன் இருப்பது போன்றும் நான் என் பிரச்சனையை அவரிடம் கூறுவது போன்றும் அவர் பதில் கூறுவது போன்றும் தோன்றும் இவ்வாறு இரவிலும் பகலிலும் நிகழ்வதுண்டு நான் இதை அவரிடம் கூறியுள்ளேன் நான் செவிலியில் இருக்கும் அடக்க விடங்களில் என்னுடைய பெரும்பாலான நேரத்தை கழித்து வந்தேன் இதனை அறிந்த அவர் இப்பொழுதெல்லாம் யிபு அரபி உயிரோடுள்ளவருடன் உரையாடுவதில்லை இறந்தவர்கள்தான் முறை உரையாடி கொண்டுள்ளார் என்று கூறியதாக கேள்வி கிட்டேன் நான் அடக்க விடத்தில் அமர்ந்திருக்கும் நான் எவருடன் உறவாடுகிறேன் என்பதை அறிய அவர் நேரில் காண்பதற்காக அவரை அழைத்து விற ஆள் அனுப்பினேன் அவரும் வந்தார் அப்பொழுது நான் அடக்க விடத்தில் தலைகுலிந்து அமர்ந்து ஆன்மாக்களுடன் முறையாடிக்கொண்டிருந்தேன் அவர் என் அருகில் வந்து அமர்ந்தார் நான் அவரை பார்த்தேன் அவருடைய நிறமே மாறிவிட்டது அவரின் தலைமீது இறங்கிய பாரத்தின் காரணமாக அவரால் தன் தலையை உயர்த்தக்கூட இயலவில்லை நான் அவரை பார்த்து முறுவளித்தேன் அவர் நுகர்ந்து கொண்டிருந்த துன்பத்தின் காரணமாக அவரால் முறுவழிக்க இயலவில்லை நான் ஆன்மாக்களுடன் மேற்கொண்ட உரையாடலை முடித்ததும் அவருக்கு ஏற்பட்ட வேதனையான அனுபவம் ஒரு முடிவுக்கு வந்தது அதன் பின்பு அவர் என்னுடைய பூர்வமத்தியை முத்தமிட்டார் அப்பொழுதுதான் நான் அவரை நோக்கி இறந்தவருடன் உரையாடியவர் தாங்களா நானா என்று வினைவினேன் நான் ஆன்மீக துறையில் அடியெடுத்து வைத்த புதிதில் செவில்லிக்கு அவுஜாஃபர் அல் யானி என்ற இறைனேசெல்வர் வந்தார் நான் அவரை காண சென்றேன் நான் சென்ற காரணத்தை அவர் விளங்கிக் கொண்டு இறைவழியில் செல்ல நீர் தீர்மானித்து விட்டைரா என்று வினைவினார் நான் அடியான் தீர்மானிக்கலாம் ஆனால் இறைவனல்லவோ அதனை நிறைவேற்றித்தர வேண்டும் என்று வினை வினயமாக அவர் நீர் உலக தொடர்புகள் அனைத்தையும் விட்டொழிந்து இறைவன் ஒருவனையே உம்முடைய ஒற்ற நண்பராக தேர்ந்தெடுத்து இடைத்தரகரின் உதவியின்றி நீரே இறைவனுடன் நேரடியாக உரையாடலாம் என்று கூறினார் அவர் அப்பொழுதும் குழுவுடன் கிபுலாவை முன்னோக்கியே அமர்ந்திருப்பார் எப்பொழுது பார்த்தாலும் அவர் இறைவனின் திருப்பெயரை உச்சரித்துக் கொண்டே இருப்பார் அவர் உறங்கும் பொழுது கூட அவருடைய நான் இறைவனின் திருப்பெயரை உச்சரித்து ஒசும்பிக் கொண்டிருப்பதை நான் பார்த்துள்ளேன் ஒருநாள் ஒருவன் அவரை கொல்ல கத்தியுடன் பாய்ந்த பொழுது தலையை குறிந்து கொடுத்தார் அவருடைய தோழர்களில் அவனை பிடிக்க முடிந்த பொழுது வேண்டாம் அவன் விரும்பியதை செய்து கொள்ளட்டும் விட்டு விடுங்கள் என்று கூறினார் அவன் அவரை குத்த கத்திய ஓங்கிய பொழுத போது அதனை அவனுடைய கைப்பக்கம் வளையுமாறு இறைவன் செய்துவிட்டான் அது கண்டு பயந்து அவன் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் அவருக்கும் எனக்கும் இடையே ஒருவரின் ஆன்மீக நிலையை பற்றி கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அவருடன் வாதித்துவிட்டு நான் வெளியே வந்தபொழுது முதன் கில்டர் அலகூசிலம் அவர்களை கண்டேன் சைகள் உரியாணி கூறியது சரிதான் என்றும் நான் கூறியது தவறு என்றும் அவர்கள் என்னிடம் எடுத்துரைத்தார்கள் அப்பொழுது நான் ஆன்மீக பாதையில் பரிபக்குவப்படவில்லை நான் பழகிய ஆன்மீக மேதைகளில் இரண்டு பெண்மணிகளும் இருந்தார்கள் அவர்களில் ஒருவர் பெயர் சம்ஸ் மற்றொருவரின் பெயர் பாத்திமா ஏழைகளில் அன்னை என்று அழைக்கப்பட்ட சம்ஸின் இயற்பெயர் யஸ்மினா என்பதாகும் அவர் மர்சேனா என்ற இடத்தில் வாழ்ந்து வந்தார் தம் அன்ம ஆன்மாவின் மீது அவர் போன்று ஆதிக்கம் செலுத்தியவரை நான் கண்டறியேன் எண்பது வயது மூதாட்டியாகிய அவர் என் மீது அதிக அன்பு செலுத்தினார் என்னுடைய ஆன்மீக நிலையையும் அவர் நன்கு அறிவார் எனவே அவர் தம் ஆன்மீக ரகசியங்களை என்னிடம் எடுத்துரைப்பார் அது கேட்டு நான் மகிழ்வேன் அவரை நான் அடிக்கடி சந்தித்து அளவலாகி வந்தேன் ஒரு நாள் நானும் அல் மௌரூரியும் அவரை சந்திக்க சென்றோ அவருடன் நாங்கள் உரையாடி கொண்டிருந்த பொழுது அவர் மறுபக்கல் திரும்பி அலி கைக்குட்டையை எடுத்துக்கொண்டு திரும்பி வா என்று உரத்து கத்தினார் நான் அதற்கான காரணத்தை அவரிடம் வினைவினேன் அதற்கவர் அலி ஒரு தண்ணீர் தேக்கத்தின் அருகில் அமர்ந்திருந்து விட்டு கிளம்பும் பொழுது தம்முடைய கைக்குட்டையை மறந்து வைத்து ஒருவர் புறப்பட்டு விட்டார் நான் அதனை அவருக்கு நினைவுறுத்தினேன் அவர் திரும்பி சென்று அதனை எடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று கூறினார் ஒரு மணி நேரத்துக்கு பின்பு அலி வந்து சேர்ந்தார் வழியில் என்ன நிகழ்ந்தது என்று நாங்கள் அவரிடம் வினவினோம் ஒரு நீர்த்தேக்கத்தின் அருகில் என் கைக்குட்டையை மறந்து வைத்து புறப்பட்டு விட்டேன் அப்பொழுது நினைவுபடுத்தி சம்ஸின் குரல் கேட்டது திரும்பிச் சென்று எடுத்துக்கொண்டு திரும்பினேன் என்று கூறினார் செவிலியில் வாழ்ந்து வந்த ஃபாத்திமா என்ற மூதாட்டியை நான் சந்திக்கும் பொழுது அவருக்கு தொன்னூற்றி ஐந்து வயதுக்கு மேல் இருக்கும் அவர்தம் கையில் சிறு பறையை வைத்து முழங்குவதில் மகிழ்ச்சி அடைவார் நான் அவரிடம் அதற்கான காரணத்தை வினவியபொழுது என் மீது தன் அருள் பார்வையை திருப்பி என்னை தன்னிட நேசர்களில் ஒருவராக ஆக்கி என்னை தனக்காகவே பயன்படுத்தி வரும் அல்லாகுவை நினைத்து மகிழ்ச்சி அவன் என்மீது பெரிதும் பொறாமையுள்ளவனாக இருக்கிறான் அவனை மறந்துவிட்டு வேறொன்றின் மீது நான் கவனத்தை செலுத்தின் அவன் எனக்கு துன்பத்தை தருகிறான் என்று கூறினார் அவர் என்னை நோக்கி நான் தான் உன்னுடைய ஆன்மீக அன்னை உன்னை ஈண்ட அன்னையின் ஒளி நானாவேன் என்று கூறுவார் என் அன்னை காண வரும் பொழுது அவர் என்னை அவரிடம் சுட்டிக்காட்டி இவர் என்னுடைய மகன் உன்னுடைய தந்தை ஆதலின் இவரை வெறுக்காது மரியாதையுடன் நடத்து என்று கூறுவார் அவர் கிளவியாக இருந்த போதிலும் சிறிதளவு உணவே உண்டபோதிலும் நான் அவருடன் அமர்ந்திருக்கும் பொழுது அவரின் முகத்தை பார்ப்பதற்கே எனக்கு நாணமாக இருக்கும் அது ரோஜா நிறமாகவும் மென்மையானதாகவும் இருந்தது துவக்கத்தில் அவர் தரியில் நூல் நூற்று உயிர் வந்தார் பின்னர் கையால் நூல் நொறுக்க தொடங்கினார் அவ்விதம் அவர் செய்த தொடங்கிய தொடங்கிய அக்கனுமே அவரின் விரலை இறைவன் முடமாக்கிவிட்டான் அதிலிருந்து தெருவிலே வீசி உணவுப் பொருட்களை பொறுக்கி எடுத்து வாழ்ந்தார் அவர்தன் தந்தையின் இல்லத்தில் வாழ்ந்து வரும் இளம்பருவத்திலேயே ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வைத்து நடக்கலானார் அவரின் பெற்றோர்கள் அவரை நல்லவர் ஒருவருக்கு உணமுடித்து வைத்தார்கள் அவரின் கணவருக்கு இறைவன் தொழுநோயை கொடுத்தான் எனினும் அவருக்கு ஊழியம் செய்து இருபத்தி நான்கு ஆண்டு காலம் அவருடன் மகிழ்ச்சியுடன் எல்வாழ்க்கை நடத்தினார் அதன் பின்பு அவருடைய கணவர் இறந்து விட்டார் அவர் உண்பதற்கு ஏதாவது உணவுப் பொருள் தெரிவில் கிடைக்காவிட்டில் இறைவன் என்னுடைய நபிமார்களையும் வழிமாறுகளையும் சோதிப்பது போன்ற தம்மையும் சோதித்து தன் அருணுமாரியை தன் அவன் அவர் அவனுக்கு நன்றி செலுத்துவார் அப்பொழுது அவருடைய நா இறைவனே நீ உன்னுடைய அருள்நேசர்களை நடத்துவது போன்று என்னையும் நடத்துவதற்காக நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய வல்லேன் என்று கூறி கொண்டிருக்கும் அவர் வாழ்ந்து வணக்கம் செய்வதற்காக நானும் இரு நண்பர்களுடன் சேர்ந்து ஈச்சந்தட்டியினால் அவருக்கு சிறுகுடில் செய்து எழுப்பிக் கொடுத்தோம் அதில் அவர் கொடிபுகுந்த இரவிலேயே அவரின் விளக்கில் எண்ணெய் இல்லாது போய்விட்டது அதற்கு முன்பு இவ்வாறு எப்பொழுதுமே அவர் என்னிடம் சிறிது எண்ணெய் கேட்பதற்காக கதவை திறந்த பொழுது வாசலில் இறந்த தண்ணீர் தொட்டியில் கையை விட்டு எண்ணெய் என நினைத்து அள்ளி அந்த விளக்கில் விட்டார் விளக்கு எரியலாயிற்று பின்னர் விளக்கு வெளிச்சத்தில் வெளியே வந்து பார்க்கும்பொழுது அது எண்ணெய் அல்ல தண்ணீர் என்பதை உணர்ந்து கொண்டார் அந்த எண்ணெய் இறைவன் தமக்களிக்கப்பட்ட அருள் என்று அவர் எண்ணிக்கொண்டார் முஸ்லீம் ஜின்கள் சில அவருடன் இருப்பதற்கு அவரின் அனுமதியை வேண்டின ஆனால் அவரோ அனுமதி மறுத்து அவற்றை மறைந்திருக்குமாறு பணித்தார் எனக்கு இறைவன் அளித்த திருகுரான் அத்தியாயம் சூரா ஃபாத்திகாவாகும் நான் விரும்பும் எப்பொருள் மீதும் நான் அதன் ஆற்றலை பிரகோகிப்பேன் என்று அவர் ஒரு தடவை கூறினார் ஒருநாள் நான் அவருடன் இருக்கும் பொழுது ஒரு பெண் அவரிடம் வந்து செவில்லியிலிருந்து இரண்டு நாள் தொலைவில் உள்ள செடோனியாவுக்கு சென்ற தன் கணவன் அங்கு ஒரு பெண்ணை மணமுடித்து கொள்ள போவதாக தான் கேள்வியிட்டதாகவும் அதனை தன்னால் தாங்க இயலவில்லை என்றும் கண்ணீருடன் கூறினாள் அப்பொழுது நான் ஃபாத்திமாவை நோக்கி அவளுக்காக பரிந்துரைந்து இறைவனுடன் இறைஞ்சுமாறு வேண்டினேன் அதற்கு அவர் நான் இதற்காக இறைவனுடன் இறஞ்ச மாட்டேன் எனினும் சூரா ஃபாத்திகாவை அனுப்பி அவரை இங்கு அழைத்துவரை செய்கிறேன் என்று கூறினார் நல்லது அவ்விதமே செய்யுங்கள் என்று கூறிய நான் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான ரஹீம் என்று ஓதினேன் உடனே அவர் சூரா ஃபாத்தியாவை ஓதி முடித்தார் அதன் பின்பு அவர் சூரா ஃபாத்தியாவே நீ செடோனியா சென்று இவளின் கணவனை தேடி கண்டுபிடித்து இங்கே இழுத்து வா ஒரு நிமிடமும் தாமதிக்காதே என்று கூறினார் இது நடந்த மூன்றாம் நாள் அந்த பெண் பாத்திமாவிடம் வந்து தன் கணவர் இல்லம் திரும்பிவிட்டார் என்று கூறி தன் நன்றியை தெரிவித்து கொண்டாள் அப்பொழுதுதான் நான் அவளை நோக்கி உன் கணவரை இங்கு அழைத்து வா என்று கூறினேன் அவர் வந்ததும் நீர் சிடோனியாவில் மனம் முடித்துக் கொள்வதாக கேள்விக்கிட்டோமே திடீரென்று இங்கு திரும்பி வந்து விட்டீரே காரணம் என்ன என்று அவர் ஒரு பிற்பகலில் மனமுடிக்க வேண்டி அரசாங்க பதிவுத்துறை அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுது என் மனதில் ஏதோ உறுத்தியது என் மூளை குழம்பியது ஆற்றாத் துயரப்பட்டேன் உடனே அவ்விடத்தை விட்டகந்து பொழுதுபடும் நேரத்தில் ட்ரீயானா வந்து சேர்ந்தேன் செவிலி செல்லும் படகு படகு துறையில் புடப்ப தயாராக இருந்தது அதில் ஏறி கொண்டேன் அடுத்த நாள் முழுவதும் பிரயாணம் செய்து இன்று காலை இங்கு வந்து சேர்ந்தேன் என்னுடைய பெட்டி படுக்கையெல்லாம் சுடோனியாவிலேயே கிடக்கின்றது ஏன் இவ்வாறு நிகழ்ந்தது என்று எனக்கு விளங்கவில்லை என்று கூறினார் ஒரு பெருநாள் இரவு பள்ளி வாயிலில் வைத்து மோத்தின் அவரை சவுக்கால் அடித்துவிட்டார் மோத்தின் ஏறிட்டு பார்த்துவிட்டு சினத்தோடு அவர் வெளியேறினார் வைகரையில் அந்த மோத்தின் பாங்கு செல்வதை செவியிட்டதும் இறைவனே உன் திருப்பெயரை உச்சரித்த மக்களையெல்லாம் உறங்கும் பொழுது அவர்களை தொல அழைக்கும் அவர் மீது நான் சினமுற்றதற்காக என்னை குறை கூறாதே அவரை தண்டித்து விடாதே என்று இறங்கினார் பெருநாள் தொழுகை தொழுபின் மார்க்க விற்பனர்களெல்லாம் சுல்தானை அவரின் அரண்மனையிலேயே சந்தித்து தம் மரியாதையை செழித்து பரிசில் பெற சென்ற பொழுது அந்த முகத்தினும் அவர்களோடு சேர்ந்து சுல்தான் முன்னிலையில் போல அமர்ந்தார் இதனை கண்ணுற்ற சுல்தான் கடும் சினம் கொண்டு அவரை தண்டிக்க முற்பட்டபோது ஒருவர் அவருக்காக சுல்தானிடம் பரிந்துரை செய்ததன் பேரில் அவர் தண்டிக்கப்படாது வெளியே விரட்டியடிக்கப்பட்டார் இந்த செய்தி அம்மூல் மூதாட்டிக்கு தெரிய வந்ததும் நான் அவருக்காக இறைவனிடம் இறைஞ்சீராவிடின் அவர் சிறஸ்வீதம் செய்யப்பட்டிருப்பார் என்று கூறினார் அவர் என்னை பற்றி கூறும்பொழுது என்னை காண வருபவர்களெல்லாம் நான் அதிகம் விரும்புவது இவ்வன அறவியேதான் என்று கூறுவார் அதற்கு காரணம் யாது என்று ஒருவர் அவரிடம் வினவிய பொழுது நீங்களெல்லாம் என்னை பார்க்க வரும்போது உங்களின் ஒரு பகுதி வேறு அவள் வேறு அலுவலர்களிடம் செலுத்திவிட்டு மற்றொரு பகுதியுடன் தான் என்னிடம் வருகிறீர்கள் ஆனால் இவனு அரபி அப்படியல்ல தம்முடைய முழுமையும் இங்கு கொண்டு வருகிறார் எழுந்தாலும் அமர்ந்தாலும் அப்படியே இங்கு சிறிதும் அங்கு சிறிதுமாக அவர் இருப்பதில்லை ஆன்மீக வழியில் அடியெடுத்து வைப்பவர்கள் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று பதிலிருத்தார் இறைவன் நம்ம மூதாட்டிக்கு தன்னுடைய அரசாங்கத்தையே கொடுத்த போதிலும் அதனை அவர் ஏற்றுக்கொள்ளாது நீதான் எனக்கு வேண்டும் வேறென்றும் எனக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டார் நான் செவிலியில் இருந்தபொழுது சந்தித்த மற்றொரு இறைனேசர் செல்வி ஜைனஃப் அல்கலியா ஆவார் பேரழகும் பெருந்திரிவும் வாய்க்க பெற்ற அவர் உலகை துறந்து ஆன்மீக வழியில் அடையெடுத்து வைத்து நடந்து மிகவும் உயர்ந்த படித்தரத்தை ஈழ பெற்றார் அவரை நான் மக்காவிலும் சந்தித்துள்ளேன் மக்காவிலிருந்து பைத்துள் முகத்தசுக்கு சென்ற குழுவில் அவரும் எங்களுடன் வந்தார் அணுவத்தனையும் நேரம் தவறாது தொழுவதில் அவர் போன்று ஒருவரை நான் கண்டறியேன் அவர் இறை தியானத்தில் ஈடுபடும் பொழுது விண்ணிலே அந்தரமாக கிளம்பிவிடுவார் அவர் தியானம் முடிந்த பின்புதான் கீழே வருவார் சுல்தான் காசிம் அல் தவுலாவின் அடிமை பெண்ணாகிய இறைநேச செல்வி ஒருவரையும் நான் அறிவேன் வெகு தொலையும் அவர் மிகவும் விரைவில் கடந்து விடுவார் அடிக்கடி அவர் இரவும் பகலும் சேர்த்து நோன்பு நொற்ற போதிலும் அவருடைய உடல் வலுவுடன் இருந்தது அவர் பிரயாணத்தில் இருக்கும் பொழுது மலைகளுடன் மரங்களுடன் உரையாடி கொண்டே செல்வார் மர்சேனாவை சேர்ந்த அப்துல் மஜீத் பின் சல்மா என்னும் இறைநேச செல்வரையும் நான் அறிவேன் அவர் மூதாட்டி சம்சுக்கு பெரிதும் ஊழியம் செய்து வந்தார் ஓரிரவு அவர்தன் தொழுகை விரிப்பில் அமர்ந்து இறைவனை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது கதவு பூட்டப்பட்டிருந்த போதினும் எவரோ ஒருவர் தம் இல்லம் நுழைந்தது போன்ற உணர்வு அவருக்கு ஏற்பட்டது உடனே அவரை நோக்கி அவர் ஓடினார் உடனே வந்தவர் அவரை நோக்கி இறை அண்மையை பெற்றுள்ள ஒருவரை நீர் பயமுறுத்த முயலாதீர் அவரின் அமைதியை குலைக்கவும் உம்மாள் இயலாது என்று கூறினார் அப்பொழுது அவரை எவரென விளங்கி கொண்ட அப்துல் மஜீத் அப்தால்கள் என்போர் எதன் காரணமாக அப்பதவியை எய்த பெறுகிறார்கள் என்று வினைவினார் அதற்கு அவர் அபுதாலிஃப் அல் மக்கி தம்முடைய கூத்துத்தல் குலூப் என்ற நூலில் குறிப்பிட்ட பசித்திருத்தல் விழித்திருத்தல் மெளனமாயிருத்தல் தனித்திருத்தல் ஆகிய நான்கு பண்புகளால் அவற்றை எய்த பெறுகிறார்கள் என்று கூறினார்கள் இவ்வாறு கூறிவிட்டு அவர் அப்துல் மஜீதின் கையை பிடித்து இறைவனை துதித்த வண்ணம் விற்குள் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்றார் வைகரையின் மெய்வெள்ளை தோன்றும் நேரத்தில் அவர் அப்துல் மஜீதை அவரின் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிட்டு சென்றார் சில பொழுது அவர் இரவு நேரத்தில் அப்துல் மஜீதை காண வருவார் அப்தார்களின் ஒருவரான அவரின் பெயர் முவாத் இப்னோ அஸ்ராஸ் என்பதாகும் அபுமத்தான் அபுமத்தியன் ரஹிமுக்குல்லா அவர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகள் ஊழியம் புரிந்து வந்த அபு அகமத் அல் ஜலவி என்பவர் செவிலிக்கு வந்தபொழுது நான் அவருடன் தொடர்பு கொண்டேன் ஒரு மாத காலம் வரையிலும் அவருடன் நான் இரவில் இப்னு ஜர்ராதின் பள்ளியில் தங்கியிருந்தேன் ஓரிரவு நான் உழு செய்து தொழுவதற்காக பள்ளியின் மேல் தளத்திற்கு சென்றபொழுது அங்கு அவர் உறங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது பேரொழி ஒன்று விண்ணிலிருந்து இறங்கி அவர் மீது படிந்திருப்பதை கண்டேன் சற்று நேரம் அவரையே பார்த்து கொண்டு நின்றேன் அந்த ஒளி அவரிலிருந்து விண்ணோ விண்ணுக்கு சென்றதா விண்ணிலில் விண்ணிலிருந்து அவர் மீது வந்து படிந்ததா என்று என்னால் திடமாக கூற இயலவில்லை நான் வியப்பு கண்களுடன் அவரையே பார்த்து கொண்டு நின்ற பொழுது அவர் திடீரென எழுந்து முழு செய்து கொண்டு தொழலானார் அவர் அழும் பொழுது அவர் கண்களிலிருந்து தரையில் விழும் கண்ணீரை எடுத்து நான் என் முகத்தில் தடவி கொள்வேன் அது கஸ்தூரி மனம் கமலம் என் அருகேவரும் மக்களும் என்ன உடலிலிருந்து அற்புதமான கஸ்தூரி மனம் வருகிறதே எங்கு அதனை வாங்கினீர் என்று வினவுவார் வாழ்ந்து வந்த அபு அப்துல்லா இப்னுல் ஜெயினூல் யஃபரி என்பவரையும் நான் அறிவேன் ஆனால் அவரை பெரும்பாலானார் அறிய மாட்டார்கள் அவர் கசாலி ரஹ்மக்குல்லா அவர்களின் நூல்களை விரும்பு படித்து வந்தார் ஓரிரவு அவர் கசாலி ரஹ்மக்குல்லா அவர்களின் அவர்களை கடுமையாக தாக்கி அபுல் ஹாசிம் இப்னு அல் ஹம்தீன் எழுதிய நூலை படித்து கொண்டிருந்த பொழுது திடீரென்ற அவருடைய கண்கள் குருடாயின உடனே அவர் சுஜிதில் விழுந்து தாம் இனிமேல் இத்தகைய நூற்களை படிப்பதில்லை என்று இறைவனிடம் ஆணையிட்டு அழுதுகஞ்சி இறஞ்சிய பொழுது மீண்டும் அவருக்கு கண்பார்வை ஏற்பட்டது அவர் போன்றே அவருடைய இளவலும் இருந்தார் அவர் இறந்தபொழுது ஜெயினுடைய மக்களும் இரண்டு சொர்க்கங்கள் என்ற அசிரீதி முழங்கியது யபுனு ஹம்தூன் என்பவர் கார்டோவாவில் ஹாஜியாக இருந்தவர் அவரே கசாலி ரஹ்மக்குல்லா அவர்களின் நூல்களை எரிக்குமாறு ஆணையிட்டடுதன் அவர்கள் மீது வசை மாறி பொழிந்தவர் இதற்கு சிறிது காலத்திற்கு பிறகு அவர் கசாலி ரஹ்மக்குல்லா அவர்களை கனவில் கண்டார் அவர்கள் ஒரு பண்டிகை சங்கிலியால் பிணைத்து எழுத்து செல்கிறார்கள் அப்பொழுது அவர் அவர்களை அணுகி அந்த பண்டிகையை பற்றி விசாரிக்கிறார் இந்த பண்டிதான் யபுனு ஹம்தூன் என்பவனாவான் என் முனிவுக்கு ஆளாகி இத்தகைய நிலையை அடைந்தான் என்று பதில் இருக்கிறார்கள் இத்துடன் கனவு கலைந்தது அபுல் அப்பாஸ் அகமது இப்னு முந்திர் என்னும் இளநேச செல்வரையும் நான் அறிவேன் செவிலியில் மாலிக் மதுகவை பின்பற்றிய பின்பற்றியவர் அவர் ஒருவராகவே இருந்தார் ஏதாவது மார்க்க பிரச்சனை குறுக்கிடும்போது அவருக்கு அதனை தெளிவுபடுத்த அங்கு எவரும் இல்லாததால் இமாம் மாலிக் ரஹமக்குல்லா அவர்களே அவருக்கு திருதோற்றம் வழங்கி அவருக்கு அவற்றை தெளிவுபடுத்தி வந்தார் மனிதர்கள் மட்டுமல்லாது ஜின்களும் அவருக்கு தம் மரியாதையை செலுத்துவதற்காக அவரின் இல்லம் வந்து கொண்டிருந்தனர் அவர் பரம ஏழையாக இருந்த எவர் அதை அவரிடம் கொடுப்பினும் அதனை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நான் சந்தித்து அளவலாகிய மற்றொரு இறைநேச செல்வர் சைகு அபு அப்துல்லா முகமது இப்னோ அல் முஜாஹித் ஆவார் அவர் தம் அவர் தாம் பகலில் எண்ணிய எண்ணங்கள் செய்த செயல்கள் பேசிய பேச்சுக்கள் ஆகிய அனைத்தையும் பற்றி தாமே விசாரணை நடத்தி தாம் செய்த தவறு தாம் தவறு செய்திருப்பேன் தம்மை தாமே அதற்காக கண்டித்து அதற்கு பிராயசித்தமாக இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டுதான் உறங்க செல்லுவார் பின்னர் விழித்தெழுந்து நள்ளிரவில் தொழுவார் ஒருநாள் அவருக்கு சிறிது பணம் தேர்வு தேவைப்பட்டது அவருடைய அவரிடம் ஒரு பழைய ஆடைதான் இருந்தது அதை தரகரிடம் கொடுத்து விற்று வருமாறு கூறினார் தரகர் அதனை பெற்று சென்று மக்களிடம் காட்டிய பொழுது ஒரு செல்வர் அதனை எழுபது பொற்காசுகளுக்கு விலக்கி கேட்டார் அவரை சைகிடம் அழைத்து சென்ற பொழுது என்ன விலக்கி அதனை விற்றீர் என்று செய்கி வினைவினார் நிலைமையை தரகி திறகர் கூறிய பொழுது சைகின் கண்களிலிருந்து நீர் தாரை தாராக வழிந்தோடியது இபுன முஜாஹிதீன் மார்க்கத்தின் விலை இவ்வளவுதானா என்று திருப்ப திரும்ப கூறினார் பின்னர் பிறகரிடமிருந்து தம்முடைய உண்மை விலை அதுவல்ல நான் இதனை விற்க மாட்டேன் உன் பணத்தை எடுத்து செல்லும் என்று கூறினார் சைகு கூறியதற்கு இணங்கி அந்த செல்வர் தம் பணத்தை அழுத கண்களுடன் எடுத்து சென்று அதனை ஏழை எளியவர்களுக்கு வழங்கிவிட்டார் பின்னர் சைகின் தேவையை இரவின் எதிர்பாராத வகையில் நிறைவே நிறைவு செய்தான் ஒரு நாள் நான் அவர் பள்ளியில் தொழுதுவிட்டு இல்லம் திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது முன்பின் அறிமுகமில்லாத ஒருவர் அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார் வீட்டு வாயிலே அடைந்ததும் அவர்தம் பின்னே வந்து கொண்டிருந்தவரை நோக்கி உமக்கு என்ன வேண்டும் என்று வினைவினார் அவர் எனக்கு உம்மிடமிருந்து யாதொன்றும் வேண்டாம் என்று கூறினார் இதன்பின் அவர்தம் இல்லம் நுழைந்து கதவை தாளிட்டு விட்டு உள்ளே அடியெடுத்து வைத்து நடந்தார் என்ன வியப்பு அந்த மனிதர் அங்கே தம்முன் நின்று கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் அந்த மனிதரை நோக்கி கதவு பூட்டப்பட்டிருக்க நீர் எவ்வீர் எவ்வ எவ்வாறு உள்ளே வந்தீர் அதுவும் என் அனுமதியின்றி என்று வினைவினார் அதற்கு அவர்களே நான் மனிதன் உங்களை தீமைகளிலிருந்து காப்பதற்காக உங்களுடன் இருக்குமாறு அனுப்பி வைக்கப்பட்ட மலக்கு என்று பதிலிருத்தார் அது கேட்டு சைஹுல் முஜாஹிதின் கண்கள் குளமாகின அவரின் இல்லத்தில் அவரை சூழல் நூல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இறைவினை வணங்கி வலுத்து முடித்ததும் அவர் அவற்றில் ஏதாவது எடுத்து படித்து ஒருநாள் அவரை அவரின் இல்லம் வந்து சந்தித்த கலீஃபா அபு யாக்கூப் அவரை நோக்கி தாங்கள் எவ்வாறு இங்கு தனிமையில் வாழ்ந்து வருகிறீர்கள் என்று அவர் இறையன்மை என் தனிமையை நீக்கிவிட்டது அவன் எப்பொழுதும் என்னுடன் இருக்கும் பொழுது எனக்கு தனிமை என்பது ஏது நான் இறைவனுடன் உரையாட விரும்பின் குரானை எடுத்துக்கொள்ளுவேன் அண்ணல் நபி சல்லல்லாஹ் உரையோசரமரிடம் உரையாட விரும்பின் ஹதீத் நூல்களை எடுத்துக்கொள்வேன் நபிதோழர்களுடன் உரையாட விரும்பிக் கொள்வேன் அவர்கள் வரலாற்று நூல்களை எடுத்துக்கொள்வேன் இவ்விதமாக இருக்கும் பொழுது எனக்கு தனிமை என்பது ஏது என்று பதிலளித்தார் இதன் பின்பு கலீஃபா அவருடன் சிறிது நேரம் உரையாடிவிட்டு அவரிடமிருந்து விடைபெறும் பொழுது ஆயிரம் பொற்காசுகள் நிரம்பிய பெட்டி ஒன்றை அவருக்கு அன்பளிப்பு செய்ய தேவை தமக்கு இல்லை என்று அவர் கூறியபோது அல்லாஹுவை தவிர்த்து அனைத்தும் தேவையுடையவே என்று கலீஃபா கூறினார் ஆம் உண்மைதான் அவ்விதமாயின் தாங்கள் அதனை என்னை விட அதிக தேவையுள்ள அதன் உரிமையாளர்களிடம் திருப்பிக் கொடுத்து விடலாமே என்று கூறினார் இவ்வாறு கூறி அது மக்களிடமிருந்து அநியாயமாக வசூலிக்கப்பட்டது என்பதை கூறாமல் கூறினார் அவர் அது விட்டு பெரிதும் வெட்கமிட்ட கலீஃபா அதனை அங்கேயே விட்டுவிட்டு சென்றுவிட்டார் அது அவ்விடத்திலேயே சைஹு அல் முஜாஹிது அதாவது பனிரெண்டு ஆண்டு காலம் கடந்தது இந்த விஷயம் கலீஃபா அபு யாக்குஃபின் மகனான சுல்தான் அபு இஷ்காக்கு தெரிய வந்ததும் அவர் சைஹு அல் முஜாஹிதின் இறுதிச் சடங்கில் கடந்து கொண்டதோடு அப்பணத்தை எடுத்து அல் குடும்பத்தில் ஏழைகளுக்கு உள்ளவர்களுக்கு விநியோகிக்க ஏற்பாடு செய்தார் நான் என் வானாளில் ஒரு தடவையேனும் அபூமத்தியன் ரஹமத்துல்லா அவர்களை சந்திக்கவில்லை எனினும் அவர்களை சந்திக்க வேண்டுமென்ற அவா என் உள்ளத்தில் என்றென்றும் நீர்ஊர்த்த நெருப்பு போல் இருந்து வந்தது ஒரு நாள் நான் செவிலியிலுள்ள என் இல்லத்தில் மகிரிப்பு தொழுகை தொழுது முடித்த சமயம் அது அடங்காது கொழுந்து விட்டறியலாயிற்று எரிந்து என்ன செய்ய அபுமத்தியன் அவர்கள் வாழ்ந்து வந்த பூகியாவோ அண்மையிலா இருந்தது செவில்லிக்கும் அதற்கும் நாற்பத்தைந்து நாள் பயண தொலைவாய் தொலைவு இதன்பின் நான் இரண்டு ரக்காத் சுண்ணத்து தொழுகை தொழுது முடித்து செலாம் கொடுத்தேன் அப்பொழுது ஒருவர் வந்து எனக்கு சலாம் உரைத்து தாம் ஊகியாவில் வாழ்ந்து வந்த சைஹு அபுமத்தியன் அவர்களின் செய்து கொண்டு வந்திருப்பதாக கூறினார் அப்படியா எப்பொழுது அவர்களை சந்தித்தீர்கள் என்று நான் அவரை வினைவினேன் அவர் மகரிப் தொழுகையை அவர்களுடன் தொழுதுவிட்டு தான் புறப்பட்டு வந்தேன் என்று பதிலிருத்தார் அவரின் இப்பதில் என்னை பெரிதும் வியப்பில் ஆழ்த்தியது எனினும் என் வியப்பை அடைத்து கொண்டு என்ன செய்து கொண்டு வந்தீர்கள் என்று அவளுடன் வினைவினேன் அதற்கு அவர் தாங்கள் அவர்களை சந்திக்க பெரிதும் ஆவலுடன் இருக்கின்றீர்களாம் ஆன்மாவால் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளலாம் என்றும் ஆனால் உடலால் ஒருவரை ஒருவர் சந்திக்க இயலாது என்றும் அத்தகு சந்திப்பை இறைவன் அனுமதிக்க மறுத்துவிட்டான் என்றும் தங்களிடம் கூறி வருமாறு அவர்கள் என்னை பணித்தார்கள் என்று கூறினார் அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட வருத்தத்திற்கு அளவில்லை அபுமத்தியான் அவர்களிடமிருந்து செய்தி கொணர்ந்த அவரின் பெயர் மோசா அபு இம்ரான் அல் சத்ராணி என்பதாகும் அவர் ஒரு இறைநேச செல்வராவார் அவருடன் நான் நீண்ட நேரம் உரையாடி ஆன்மீகம் பற்றிய பல செய்திகளை அறிந்தேன் துவக்கத்தில் அவர் ஒரு செல்வராக இருந்தார் பின்னர் தம் செல்வத்தையெல்லாம் சுரந்து இறைவழியில் அடை அடியெடுத்து வைத்து நடக்கலானார் இறைவன் அவரை அப்தால்களில் ஒருவராக ஆக்கினான் தான் விரும்பும் இடத்திற்கு ஒரு கணத்தில் செல்லும் ஆற்றிலையை இறைவன் அவருக்கு வழங்கினான் அபுமுத்தியான் அவர்களின் மற்றொரு மாணவர் அபு முகம்மது அப்துல்லா இபுனு அல் மௌரூரியை நான் சந்தித்து அளவலாக கொண்டுள்ளேன் அவரும் ஒரு இடைநேச செல்வர் நான் கிரானடா சென்றிருந்த பொழுது அவரும் எதிர்பாராத வண்ணம் அங்கு வந்து அவரின் மாண்பினை அறிந்த மக்கள் அவரை காண திரள் திரளாக சென்றனர் ஒருநாள் இருவரின் இல்லத்தில் அவருக்கு விருந்தளிக்கப்பட்டது விருந்தளிப்பவரின் மகன் அன்று வைகரையிலே வெளியூர் சென்று விட்டதால் அவ்விருந்தில் அவர்கள் கலந்து கொள்ள இயலாது போய்விட்டதே என்று விருந்தினரும் விருந்தளிப்பவரும் வருந்தினர் பேனும் தைரியமே உணவாக கொண்டு வந்து வைக்கப்பட்டன அவரின் வருத்தத்தை கண்ட அல் மௌரூரி அவர் வெளியூர் சென்றிருப்பதை பற்றி வருந்தாதீர்கள் நான் அவருக்காக உண்ணுகிறேன் அவர் எங்கிருந்த பசித்தவர் போன்று ஆகிவிடுவார் என்று கூறினார் அவரின் இச்சொற்கள் அனைவருக்கும் மையத்தை ஏற்படுத்தின எனினும் எல்லோரும் உண்டனர் அல் மௌரூரியும் உண்டார் அதிக உண்டார் உண்டு முடித்ததும் வெளியூர் சென்ற சென்றுள்ளவர் வயிறு நிரம்ப உண்டுவிட்டார் இனிமேல் அவர் உண்டால் இறந்து விடுவார் என்று கூறினார் இது அங்கிருந்தோர் அனைவருக்கும் பெரும் வியப்பை ஏற்படுத்திவிட இதன் உண்மையை பார்த்து விட வேண்டும் என்று எல்லோரும் மாலை வரை அங்கேயே அமர்ந்திருந்தனர் மாலையில் அவர் இல்லம் திரும்பிய பொழுது அவர் காலையில் எடுத்து சென்ற கட்டமுதை அப்படியே திருப்பிக் கொண்டு வந்திருப்பதை கண்டு அதற்கான காரணத்தை அவர்கள் அவரிடம் ஆவலோரு வினைவினார்கள் அதற்கு அவர சகோதரர்களே இன்று நூதனமான விஷயம் ஒன்று நிகழ்ந்தது நான் இன்று இன்ன ஊருக்கு போய் அமர்ந்தபொழுது என் தொண்டையில் தேனும் தயிரும் ஊற்றப்பட்டது போன்று உணர்ந்தேன் என் வயிறு நிரம்பும் அளவுக்கு ஊற்றப்பட்டேன் அதற்கு மேல் ஊற்றப்பட்டின் நான் இறந்து விடுவேன் என்று நிலைவரும் வரை ஊற்றப்பட்டேன் இப்பொழுது கூட என் வயிறு நிறைந்துள்ளது ஏப்பம் ஏப்பமாக வந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார் அது கேட்டு அங்கிருந்தோர் முன்னை விட பன்மடங்கு வியப்பி எய்தினர் வியப்பி எய்தினர் இத்தகு பெரியாரை சந்திக்கும் நற்பேறு தங்களுக்கு கிடைத்து விட்டதற்காக பெரிதும் மகிழ்ச்சியிட்டனர் ஒரு தடவை அவர் மூதாட்டி சம்சைக்கான வந்திருந்தார் அன்று புதன்கிழமையாக இருந்தது அப்பொழுது அந்த மூதாட்டி அவரை நோக்கி அபுல் ஹசன் இபு சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அவருக்கு கடிதம் எழுதி இங்கு வர செய்யும் என்று கூறினார் அபுல் ஹசனோ இருபத்தொரு மைல்களுக்கு அப்பால் உள்ள கர்மோனோ என்ற இடத்தில் சிறுவர்களுக்கு குரான் ஓதிக்கொண்டு கொடுத்து கொண்டிருந்தார் அப்பொழுது அபு முகம்மது அல் இது சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடிய வழிமுறை ஆயிட்டே என்று கூறினார் அவ்விதமாயின் நாம் என்ன செய்வது என்று வினவினார் அம்மூதாட்டி அதற்கு அவர் நான் என் ஆன்மாவை ஒருமைப்படுத்தி அவர் மீது செலுத்தி அவரை இங்கு வர செய்கிறேன் என்று கூறினார் நல்லது செய்யும் என்று கூறினார் அம்மூதாட்டி அவ்விதமே தன் ஆன்மாவை ஒருமைப்படுத்தி அவர் மீது செலுத்திய அவர் சற்று நேரத்துக்கு பின் அம்மூதாட்டியை நோக்கி இன்ஷா அல்லா அவர் நாளைக்கு இங்கு வருவார் என்று கூறினார் அடுத்த நாள் காலையில் அபு முகமது அம்மூ மூதாட்டியிடம் வந்த என்ன இன்னும் அபுல் ஹசன் வரவில்லையே என்று கூறினார் அவர் அப்பொழுது அபு முகமது நான் அதனை மறுத்துவிட்டேன் எனினும் பாதகமில் மறந்துவிட்டேன் எனினும் பாதகமில்லை நான் அதனை ஒழுங்கு செய்து விடுகிறேன் என்று கூறி மீண்டும் தன் ஆன்மாவை ஒருமைப்படுத்தி அபுல் பால் செலுத்தினார் அவர் என்ன வியப்பு நண்புகளுக்கு முன்பாக அபுல் அங்கு வந்து சேர்ந்து விட்டார் அப்பொழுது அபு முகமது அங்கிருந்தவர்களை நோக்கி நடந்தவற்றை அவரிடமே கேளுங்கள் என்று வினவினார் அவ்விதமே அவர்கள் கேட்க அவர் பின்வருமாறு கூறினார் புதன்கிழமை பிற்பகல் என் உள்மனம் என்னை மூதாட்டி சம்சை போய் கண்டு வருமாறு கூறியது எனவே நான் சிறுவர்களை நோக்கி அடுத்த நாள் பள்ளிக்கு வரவேண்டும் என்று கூறினேன் ஆனால் அடுத்த நாள் அதனை அறவே மறந்துவிட்டு பள்ளிக்கு சென்றேன் சிறுவர்களும் நான் கூறியதை மறந்துவிட்டு பள்ளிக்கு வந்திருந்தார்கள் அவர்கள் பாடங்களை எழுத கற்பலைகளையும் எடுத்து வந்து விட்டார்கள் அப்பொழுது என் உள்மனம் என்னை உடனேயே மர்ஜேசானாவுக்கு புறப்பட்டு போய் சம்சை மூதாட்டி சம்சை காணுமாறு உந்தியது நானும் சிறுவர்களை இல்லம் செல்லுமாறு கூறிவிட்டு இங்கு புறப்பட்டு வந்தேன் என்று கூறினார் அது கேட்ட அவர்கள் பெரிதும் வியப்பிட்டு மர்சேனாவில் நடந்த செய்தியை அவரிடம் எடுத்துரைத்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட வியப்பை அளவிட முடியவில்லை செவில்லிலிருந்து ஆறு மைல் தொலைவில் உள்ள சுப்பர் பூல் என்ற சிற்றூரில் வாழ்ந்து வந்த அபு ஹஜ்ஜாஜ் என்ற இறைவேசர் செல்வரையும் நான் அறிவேன் அவருடன் நான் பத்து ஆண்டுகள் பழகியுள்ளேன் பருவமடைவதற்கு முன்பே ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வைத்த அவர் தன் வானாளில் பெரும்பாலான பகுதியை கானகத்திலே கழித்திருந்தார் அவர் ஆற்றிய பல அற்புதங்களை நான் நேரில் கண்டுள்ளேன் நீர்மேல் நடக்கும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் அவர் ஒருவர் அவருடன் எப்பொழுதும் முஸ்லீமான செண்கள் இருந்து வந்தன ஒரு நாள் நானும் அல் மௌரூரியும் அவரை காண சென்றோம் நான் அல் மௌரூரியிட மௌரூரியை அவரிடம் அபுமத்தியனின் தோழர் என்று அறிமுகப்படுத்திய பொழுது அவர் பின்முறுவல் பூத்த வண்ணம் அப்படியா என்ன வியப்பாக உள்ளது நேற்றுதானே அபுமத்தியன் வ இங்கு வந்து என்னுடன் அளவலாயி சென்றுவிட்டு சென்றார்கள் என்று கூறினார் அபுமத்தியன் ரஹ்மக்குல்லா அவர்கள் வாழ்ந்த மூஹியாவுக்கும் அவ்விடத்திற்கும் இடையே நாற்பத்தைந்து நாள் பயண தொலைவு இருந்தது என்பதை நாம் இங்கு நினைவு கூற வேண்டும் ஓரிரவு அவர் ஆழ்ந்த இருக்கும் சமயத்தில் அவரிடம் அவரின் இல்லத்தில் சில திருடர்கள் புகுந்து அங்கிருந்த பொருட்களை சுருட்டி மூட்டை கட்டி கொண்டு கிளம்பிய பொழுது அவர்களுடைய அவர்களுக்கு வெளியே போகும் வாயில் தெரியவில்லை மூட்டையை கீழே வைத்த பொழுது வாயில் தெரிந்தது மீண்டும் மூட்டையை எடுத்து கொண்டு கிளம்பிய பொழுது வாயில் தெரியவில்லை இவ்வாறு பல தடவைகள் நிகழ்ந்தன இறுதியாக அவர்கள் அந்த மூட்டையை அங்கேயே போட்டுவிட்டு தாம் செய்த தீச்செயலுக்கு வருந்திய வண்ணம் வெளியேறினார்கள் அந்த திருடரில் ஒருவனே என்னிடத்தில் இதை கூறினான் நான் சந்தித்த மற்றொரு இளைநேச செல்வர் அபு முகமது அப்துல்லா அல் கத்தான் என்பவராவார் அவர் எவர் தவறு செய்யினும் அதனை பகிரங்கமாக கண்டிக்க தவறுவதில்லை ஒரு தடவே அவர் அரசரையும் அரசாங்க ஊழியர்களையும் பெரிதும் கண்டித்து பேசிய அவரை சிறைபிடித்து சிறைசேதம் செய்யுமாறு செய்யுமாறு பணித்தார் அரசர் அவர் சிறை செய்யப்பட்டு அமைச்சர் முன்பு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டபொழுது அவர் அமைச்சரை நோக்கி இறைவனின் விரோதியே உன் ஆன்மாவின் எதிரியே நீ ஏன் என்னை சிறை செய்தாய் என்று வினவினார் அமைச்சர் இறைவன் உன்னை என் கைப்பிடியில் ஆக்கியுள்ளான் நீ இன்னும் ஒரு நாளைக்கு மேல் இவ்வுலகில் வாழ என்று கூறினார் அவர் இறைவன் எனக்கு குறிப்பிட்ட தவணையை எவராலும் கூட்டவோ குறைக்கவோ இயலாது நீயா என்ன கொள்ளை நினைக்கிறார் நான் அல்லவா உன்னுடைய ஈமச்சடங்கில் கலந்து கொள்ளுவேன் என்று கூறினார் அவரின் இந்த பதில் அமைச்சரின் தலையை ஒரு குறுக்கு குறுக்க அவர் அவரில் சிறையில் அடைக்குமாறும் அவரை சிறைசீதம் செய்வது பற்றி அரசரிடம் ஆலோசனை கலப்பதாகவும் கூறினார்கள் அன்றிரவு அவர் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட பொழுது உண்மையான இறை நம்பிக்கையாளன் இந்த உலகமாகிய சிறையில் உள்ளான் அதன் ஒரு பகுதிதான் இந்த சிறை என்று கூறினார் அடுத்த நாள் அமைச்சர் அவரிடம் நடந்தவற்றை கூறியபொழுது அவரை அரசவைக்கு அழைத்து வருமாறு ஆணையிட்டார் அரசர் அவ்வாறே அவர் அழைத்து வரப்பட்டதும் அவரின் பெயரையும் குலத்தையும் பற்றி விசாரித்த ஏகத்துவம் பற்றி அவரிடம் வினாவினார் அதற்கவர் சில வசனங்களை எடுத்துரைத்து ஏற்றிய பேருரை அரசரை வைத்தது இதன் பின்பு அரசியல் பற்றி அவருடன் உரையாடிய அரசர் தம் அரசாங்கத்தை பற்றி அவருடைய கருத்தை வினவ் சப்தமிட்டு சிரித்துவிட்டு நீர் உண்மை ஒரு அரசன் என்று எண்ணி கொள்கிறீர் ஆனால் நீர் எத்தகைய அரசன் எனில் இறைவென்றன் திருமறையில் அவர்களுக்கு முன் ஒரு அன் அரசன் இருக்கிறான் அவன் மரக்கலங்கள் அனைத்தையும் அக்கிரமாக அபகரித்துக் கொள்கிறான் என்று கூறிய அரசனை போன்றவரே ஆவீர் அவன் இப்பொழுது நரகத்தில் உழன்று கொண்டிருக்கிறான் என்று கூறிவிட்டு அங்கிருந்து அமைச்சர்களையும் மார்க்க மேதைகளையும் கடுமையாக சாடினார் அதிகட்டு வாயடத்து வீற்றிருந்த அரசர் பின்னர் அவரை நோக்கி அபு அப்துல்லா நீ நம்முடைய அரசவையில் அமர்ந்து பணியாற்றுவீராக என்று வேண்டினார் அவர் நான் ஒருபோதும் அவ்விதம் செய்ய உம்முடைய அரசவையும் அரண்மனையும் தவறாக ஈட்டப்பட்டவையாகும் என்னை இங்கு வற்புறுத்தி அழைத்து வரப்படவில்லையாயின் நான் ஒருபோதும் வந்திருக்க மாட்டேன் உம்மை விட்டும் உன் போன்றவர்களை விட்டும் இறைவன் என்னை காத்தொருள் புரிவானாக என்று கூறினார் அரசர் மன்னித்து அன்பளிப்பு செய்ய அந்த அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்ள அவர் அரசவை விட்டு வெளியேறினார் அந்த அன்பளிப்புகளை அவர் குடும்பத்தினம் கொடுக்குமாறு அரசர் ஆணையிட்டார் வெகு விரைவில் அமைச்சரை இறப்பெய்தினார் அவருடைய இழமாச்சடங்கில் கலந்து அவர் நான் கூறியது நிறைவேறி விட்டது என்று சொன்னார் ஓரிரவு நான் அவரை என் இல்லத்தில் விருந்துண்ண அழைத்தேன் அவ்வாறே அவர் என் இல்லத்திற்கு வந்து அமர்ந்திருந்த பொழுது அரசாங்கத்தில் ஊழியம் புரிந்த என் தந்தை உள்ளே நுழைந்தார் என் தந்தை வயோதிகராக இருந்ததால் அவரே என் தந்தைக்கு முதலில் சலாம் சொன்னார் தொழுது முடிந்ததும் உணவருந்து அமர்ந்தோம் என் தந்தையும் நற்பேறு கருதி விருந்தில் கலந்து கொண்டார் அப்பொழுது அவர் என் தந்தையை நோக்கி மகிழ்ச்சியற்ற வயோதிகரே இறைவின் முன்பு நாணமுறும் நேரம் உமக்கு இறப்பு வராது என்று நீர் எண்ணிக்கொண்டிருக்கிறீரா என்ன என்று வினவினார் பின்பு அவர் என்னை சுட்டிக்காட்டி நீர் உம்முடைய மகனிடமிருந்து பாடம் கற்று வேண்டும் அவரோ இளைஞர் எனினும் தன் ஆசை அனைத்தையும் அடக்கி இறைபாதையில் அடியெடுத்து வைத்து நடந்து சென்று கொண்டிருக்கிறார் நீரோ அகல பாதாளத்தில் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறீர் தந்தை தன் நிலையை உணர்ந்த அழுதார் நானோ நான் அபுஹ அபு முகம்மது மக்லூஃப் அல் கஃபாயிலி என்னும் இறைநேசரையும் சந்தித்து அளவலாகியுள்ளேன் அவர் கார்டோவாவில் வாழ்ந்து வந்தார் ஒரு தடவை நான் அவரை கண்டு அவரின் துவாவை பெறுவதற்காக என் தந்தையும் சென்றேன் காலையிலிருந்து மாலை வரை நாங்கள் அவரின் இல்லத்திலேயே இருந்தோம் அவர் எங்களுக்கு உணவும் அளித்தார் அவரின் இல்லத்துக்குள் நுழைந்ததும் அவரை காண்பதற்கு முன்பே அங்கு ஒருவித ஆன்மீக அனுபவத்தை நம்மால் நுகர இயலும் அந்த அவர் விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைவருக்காகவும் கடலிலே உள்ள மீன்களுக்காகவும் இறைவனிடம் இறைஞ்சுவார் ஒரு அவர் தம் இல்லத்தில் கிணறு தோண்டினார் அதனை தோண்ட வெளிநாட்டு கைதி ஒருவரை ஏற்பாடு செய்து இருந்தார் அப்பொழுது அவர் இவர் எனக்கு கிணறு தோண்ட உதவி செய்கிறார் இவர் இஸ்லாத்தை தள்ளுவனால் இறைஞ்ச வேண்டும் என்று கூறினார் அவுதமே அன்றிடவும் அவர் இறைஞ்சவும் செய்தார் அடுத்த நாள் அந்த அயல் நாட்டார்த்தம் சென்ற தினம் விட்டு வேலையை மீண்டும் தொடர வந்தபொழுது அவர் தாம் இஸ்லாத்தை தழுவி விட்டதாக அவரிடம் கூறினார் அது அவர் அதற்கான காரணத்தை வினவிய பொழுது சென்ற இரவு நான் கனவு ஒன்று கண்டேன் அதில் அண்ணல் நபி சல்லல்லாஹு ஒரே வசலம் அவர்கள் திருதோட்டம் வழங்கி வணக்கத்துக்குரியவன் அல்லாஹு ஒருவன் என்றும் தாம் அவனின் தூதர் என்றும் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் நானும் அவ்வாறே செய்தேன் அதன் பின்பு அவர்கள் என்னை நோக்கி அபு மகமூத் மஹ்லூஃபின் பரியுரையின் மீது தாம் என்னை இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டதற்கு ஏற்றுக்கொண்டதாக கூறினார் என்று பதிலளித்தார் ஒரு நாள் நான் அவரை சந்தித்துவிட்டு இல்லம் திரும்பினேன் அன்றிரவு நான் கனவொன்று கண்டேன் நான் ஒரு வெட்டவெளியில் நிற்கிறேன் விண்ணிலே மேகங்கள் குழுமியுள்ளன திடீரென நான் குதிரை குதிரைகளின் கணைக்கும் சப்தத்தையும் குழம்புகளின் ஒளியையும் செவியுறுகிறேன் ஏராளமானோர் குதிரைகள் மீதும் வெறும் காலுடன் விண்வெணியில் மேலிருந்து இறங்கி நிரம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவர்களின் நடுவே நீண்ட தாடியும் நரைமயிரும் உள்ள ஒருவர் தம் கையில் கையை கன்னத்தில் வைத்த வண்ணம் நின்று நான் அவரை அணுகி உயரம் வேண்டுகிறேன் அவர் ஆதம் அலையோசலம் அவர்கள் முதற் கொண்டு முகமது சல்லாஹு வலையோசலம் அவர்கள் வரை உள்ள ஒரு நபிமார்களும் வந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார் அவ்விதமாயின் தாங்கள் யார் என்று வினவுகிறேன் நான் ஆதுகளின் திருநபி ஹூது என்று மறுமொழி பகர்கிறார் ஏன் இத்தனை பேர்களும் வந்திருக்கிறீர்கள் என்று நான் அடுத்து வினவுகிறேன் அபு முகம்மது நோயிற்றுள்ளார் அவரை காண்பதற்காக வந்துள்ளோம் என்று அவர் பதிலிருக்கிறார் இத்துடன் கனவு கலைந்தது வைகரையில் நான் விழித்தெழுந்த பொழுது அப்பு உடல்நிலையை பற்றி விசாரித்தேன் அவர் சென்ற இரவு நோயிட்டதாக கேள்வியிட்டேன் அதன் சில நாட்கள் கழித்து அவர் இறந்து விட்டார் சேர்ந்த அல்ஹாஜ் அபு முகமது அப்துல்லா அல் நான் அறிவேன் அவர் அண்ணன் நபி சல்லாஹி வரையோசலின் அரிச்சுவட்டத்தை அரிச்சுவட்டை அணுவத்தனையும் தவறாது பின்பற்றுபவர் ஒருநாள் அவர் என்னிடம் அல்லதீனா தயினா ஹோம் அல் கிதாப் அய்யா திலாவத்திஹி அதனை கிரமப்படி ஓதுவார்கள் ஏன் அவர்கள் அதனை கிரமப்படி ஓதுவார்கள் என்று இறைவன் கூறுகிறான் என்று வினவினார் அதற்கு நான் தாங்களே அதற்கான விளக்கத்தை கூறுங்கள் என்று வினயமாகச் சொன்னேன் அப்பொழுது அவர் புன்முறுவல் பூத்த வண்ணம் அவர்கள் இறையொருளுக்கு பாத்திரமான பின் இது வந்தது எனவே இதனை கிரமப்படி ஓத இறைவனின் திருவருள் உதவி செய்து தானே செய்யும் என்று மர்மளி பகர்ந்தார் சிந்தித்தபவர் சிந்திப்பவர்கள் இதில் ஆலய கருத்துக்களை பொதிந்து கிடப்பதை காண்பார்கள் இமாமுடைய பதவியைப் பற்றி அண்ணல் நபி சல்லல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் கூறும்பொழுது அது உங்களுக்கு வழங்கப்படி நீங்கள் உதவி செய்யப்படுவீர்கள் நீங்கள் அதனை விரும்பி நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளதும் இத்துடன் ஒப்புநோக்கத்தக்கதாகும் செவிலியில் வாழ்ந்து செருப்பதைக்கும் தொழிலை செய்து கொண்டிருந்த சாலிக் அல் கர்ராஸ் என்னும் இரணேச செல்வருக்கும் எனக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருந்தது நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பெரிதும் நேசித்தோம் தமக்கு தெரிந்தவர்களின் செருப்பை அவர் கொடுக்க மாட்டார் அதற்கு காரணம் தன் உண்மை நிலையை அவர்கள் அறிய ஏதுமாகி விடுமோ என்ற அச்சந்தான் எனவே தமக்கு தெரியாத தம்மை எவரென்று அறியாத வெளியூர்வாசிகளின் செருப்புகளையே அவர் தைத்துக் கொடுத்து வந்தார் ஒரு என் நண்பர் ஒருவர் அவரிடம் சிறிது நேரம் பேச வேண்டும் என்பதற்காக தம்முடைய செருப்பை வேண்டுமென்றே பழுதாக்கிக் கொண்டு வந்து என்னையும் அழைத்து கொண்டு அவரிடம் சென்றார் நான் அவரின் கண்களில் படாது சற்று மறைவாக இருந்து என் நண்பர் அவருக்கு சலா முறித்ததும் தன் செருப்பை தைத்து தருமாறு அவரை வேண்டிக் அவர் ஏற்கனவே ஒருவர் தம் தந்து